அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்தின்புற்றார் எய்தும் சிறப்பு திருவள்ளுவர் அன்புடைமை என்கிற தலைப்பிலே உபதேசிக்கின்ற குரட்பாக்களுக்கெல்லாம் மனநலம் என்கிற தலைப்பிலே பொருள் தெரிந்து கொண்டு வருகிறோம் மனதிலே அன்பு நாள்தோறும் வளர வேண்டும் அறிவு அன்பு அறம் இந்த மூன்று தான் மனித உடலிலே வாழ்கின்ற உயிருக்கு சிறப்பு என்று பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் ஆகவே அறிவையும் அறத்தையும் அந்த அறத்திலே மிகச்சிறந்து விளங்குகின்ற அன்பையும் நாம் தினந்தோறும் வளர்த்து இருக்க வேண்டும் அறிவு வளரணும் அன்பு வளரணும் அறம் வளரணும் இந்த மூன்றும் நாள்தோறும் வளர வளர தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் இன்பம் அதிகமாகும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த குரலில் வள்ளுவர் என்ன சொல்கிறார் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வழக்குன்ன பிரயோஜனம் அன்போட குடும்பத்தில் வாழ்கின்றவனுக்கு பிரயோஜனம் என்ன மனைவி கணவன் குழந்தைகள் உற்றார் சுற்றம் இவர்களிடத்தில் பகைமை பாராட்டாது பிறருடைய தவறுகளையும் அன்போடு எடுத்துச் சொல்லி கோவப்படாமல் நம்ம அப்படி வாழ்வோமே ஆனால் அதுக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் என்னவென்று கேட்டால் வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் துறந்து இறைவனையே தியானம் செய்து அடையக்கூடிய துறவிகளுக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் கிடைக்கும் ஒன்றினுடைய சிறப்பை சொல்றதுக்காக இன்னொன்றை சொல்லுவது வழக்கம் ஆக வையகத்து இனி இதை இல்வாழ்க்கையில் கடைசியில் சொன்னார் இல்லையா வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னு சொன்னார் அதாவது இங்கே ஒழுங்காக முறையாக குடும்பத்தில் வாழ்ந்தால் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள்லாம் இங்கேயே மண்ணுலகத்திலேயே வந்து வாழ்வதாக பொருள்படும் அல்லது இந்த வாழ்க்கையை நிறைவு செய்த பிறகு நமக்கு தேவலோகத்தில் வாழ்க்கை கிடைக்கும்னு அப்படி ரெண்டு அர்த்தம் ரொம்ப முக்கியமான அர்த்தம் இதை தான் எடுத்துக்கணும் நம்ம இந்த உலகத்திலேருந்து தேவலோகத்துக்கெல்லாம் போக வேண்டாம் தேவலோகத்தில் எப்படி தேவர்களெல்லாம் இன்பமாக வாழ்கிறார்களோ அந்த இன்ப வாழ்க்கையை இங்கேயே குடும்பத்தில் ஒரு அறிவுபூர்வமாக எல்லாரும் அறத்தோட அன்போடு வாழ்ந்தால் அதுவே தெய்வமாகிவிடும் இந்த குடும்பமே வந்து கோவில் ஆகிவிடும் அப்படிங்கிற கருத்தில் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி தான் வையகத்து வையகத்துன்னா இந்த உலகத்தில் யாருக்கு ரொம்ப ஆனந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டால் துறவிக்கு ஏன்னா துறவி எல்லாவற்றையும் வேண்டாம் என்று துறந்து விடுகிறார் அவர் யாதனின் யாதனின் நீங்கு யான் நோதல் அதனின் அதனின் இளன் அப்படின்னு சொல்லி இருக்கு துறவரத்தில் அப்புறம் வந்து வேண்டின் உண்டாக துறக்க உண்மையான இன்பம் வேண்டுமானால் துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறது அந்த இன்னொரு இடத்துலையும் சொன்னார் இல்லையா இல்வாழ்க்கையிலே சொன்னார் அதாவது இயல்பினான் இல்வாழ்வான் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலையினர் ரொம்ப இயல்போட குடும்பத்தை நடத்துறவன் சன்னியாசிகளை காட்டிலும் சிறந்தவன் சொன்னார் ஆக துறவிகளுக்கு எந்த ஒரு இறை கிடைக்கிறதோ அந்த இன்பம் குடும்பத்தில் எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்துவதால் கிடைக்கும் என்று இந்த திருக்குறள் உபதேசம் செய்கிறது வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப அப்படி படிக்கணும் இந்த உலகத்தில் துறவிகளுக்கெல்லாம் எந்த ஒரு சிறப்பான பேரின்பம் கிடைக்கிறதோ அந்த பேரின்பத்தை